அஸ்மின் நஷ்ட சத்யோகம் இந்த ஆனந்தமயம் பரமாத்மாவாகத்தான் இருந்த வழியே இல்லை எப்படி கிடைக்கிறது ஏன்னா இந்த ஆனந்தமயத்த ஒருத்தன் சாட்சா பண்ணிட்டான் ஞான அதாவது இந்த ஆனந்தமய ஞானம் முன் கொடுத்தோம்னு சொன்னாரு அவளுக்கு முக்தின்னு சொல்லிட்டு அப்படின்னு வியாட்சியானம் இந்த ஆனந்தமயம் ஆத்மால ஒருத்தன் தெரிஞ்சுக்கானால் இந்த ஜானத்தினால அவனுக்கு மோஷம் நடத்துன்னு சொல்லு அப்படியானால் எதை தெரிஞ்சா மோட்சம் வரும் பிரம்மத்தை தெரிக்கண்டாதே பிரம்மவீர் ஆத்மாவது படம் தான் சொல்லிருக்க இப்ப பிரம்ம அது யாரு கிடைக்குன்னா பிரம்மீக்கு கிடைக்கும் சொல்றது அப்ப பிரம்மஜானந்தான் மோசத்துல சாதனம்ங்கிறது தீர்மானம் வேதாந்தம் ஆனந்தமயான அந்த யுக்தி போய் சொல்ற அஸ்மின் சாசனம் இந்த சூத்திரத்தெல்லாம் சில படங்கள்லாம் சேர்த்து அமிரகம் இல்லாட்டா நேரடியா அந்த சூத்திரத்துல அர்த்தம் வர மாட்டேன் அஸ்மின் பிரதிபுத்த அப்படின்னு கேட்டுக்கமயத்தை தெரிந்து கொண்டவனுக்கு பலமான சத்யோகம் சத்யோக சப்தார்த்தம் பார்த்தோம்னா அந்த ஆனந்தமயத்தோடு இவனுக்கு ஒரு யோகம் ஏற்படுறது அப்படின்னா சத் பாவகான அர்த்தம் இவனே அந்த ஆனந்தமய ஆத்மாவாக ஆகிடணும் பிரம்மத்தை தெரிஞ்சேன் பிரம்மவேத பிரம்மீக பக்தி இல்லையா அந்த விஷயத்தை இல்லைய சொல்லி இருக்கிறதுனாலே ஆனந்தமயா சூத்திரம் இஷ்ட பிரதானே ஜீவேவா ஆனந்தமய அஸ்மின் ஆனந்தமய பிரகத்தை ஆமன் பிரதிபத்திய அசவசீவிய சத்தியோகம் சாஸ்திரம் ஷாஸ்திரங்கிறது அந்த ஆனந்தமய ஆமாவுல பிரதிபோகம் வந்திருத்து சொன்னால் அதாவது சாட்சாத் வந்துருத்து சொன்னால் அந்த ஜீவனுக்கு அந்த ஆனந்தமயத்தோடு ஆனந்தமயமாத்மாவோட ஒரு யோகத்தை சொல்றது ஐக்கியத்தை சொல்றது என்ன தெரிவிக்கிறது தெரிஞ்சா முக்கியவரும் சொல்லிடுச்சு எதை தெரிஞ்சா முக்கிவரும் ஆத்மா பிரம்மத்தை தெரிஞ்சின்றா முக்கியவரும் அப்ப ஆனந்தது என்ன பிரம்மாதானே இருந்தாங்கன்னா அப்படின்னு சொன்னாரு தத்யோகம் அதிஷே அநாத் அனிப் அனிலயனே அபயம் பிரதிஷ்ட விந்த சபயம் இந்த அதிருஷ்ட அநாத்ம அனிருத்த இந்த எல்லா சப்தமும் ஆனந்தமயிற்காக இருக்கு இப்போ இசேற்பட்ட ஆனந்தமயத்தில் இவனுக்கு பிரதிஷ்ட பிரதிஷ்டன்னு சொன்னா இப்போ சாட்சாத் ஸ்திரமான ஒரு நிஷ்ட அதாவது வேற மனாத்ம விஷய சிந்தனம் எதுவும் இல்லாமல் இதுலயே ஸ்திரமாக ஒரு ஸ்தி அது வந்தால் என்ன ஆகிறான் சகா அபயம் கதவு அது மாற்ற இது இல்லைன்னு சொன்னா நீங்க ஆன்மணி ஆத்மாவன் தெரிஞ்சுக்கலே இப்ப ஏற்பட்ட அதிர்ஷ்ட நிருத்தமான ஆத்ம ஜானம் இல்லைன்னு சொன்னா கொஞ்சமாவது அந்த ஆத்மாவுக்கும் தனக்கும் சேதத்தை பார்க்கலாம்னு சொன்னா அவனுக்கு பயம் விதாஹே விஷ எத்தின் உதாரம் அந்த அரண் பதிச்சேதன் அந்தர்ணேன் அல்பு அரண் அல்பம் இன்னும் சாப்பிம்பா மனுஷா அவருக்கு அது தயாரிக்கும் இந்த வாக்கானுசாரே வராசிய மனிதன் ஆனந்தமய அல்பமதி அந்தரம் ஆகாத்மன் பசிய ததா சம்சாரபயே என்ன பயம் வரவே இந்த ஆனந்தமய ஆமா இத்தமூன்று அல்பமான இத்தமூன்று பேதத்தை அவன் பாசானியான அத தனக்கும் தான் கண்டிக்கக்கூடிய அந்த ஆனந்தமயிலும் கொஞ்சமாவது பேதம் இருக்கிறதாக இவன் நினைச்சாள் இவன்சாரியிருக்க எதந்தமய நிரந்தரம் தாராத்மேனப்பதா சம்சாரத அந்தமே இல்லாமல் அப்படி அவன் பாத்தாணியனே நான்கு ஆனால் அப்படின்னு ஆனந்தம் என் பரமாத்மா இருந்தாத்தான் இந்த ஃபலம் அதனால் ஆனந்தம் பண்ண ம பரிணபரிக்கே ஜீவபரி தனந்தமயம் இப்போ விசாரப்படி பாத்த இவருடைய அபிப்பிராய பரமா சித்தாந்தம் இல்லை இது மேலே சொல்ல வேண்டிய சூத்திரத்தை அனுசரித்து சூத்திர வியாக்கியங்களும் அழகா பண்ணி ஒரு விசாரத்தை அடிக்கணும் ரத்தனம் பண்ணினார் ஆனால் இந்த பூர்வ பட்சத்தை கண்டிக்கக்கூடிய சித்தாந்த எக்திகள் ரொம்ப துர்பலமாக அது மாத்திரம் இல்லை சித்தாந்தி துர்வலமா இருக்குங்கிறது மாத்திரம் இல்லை நிஜமா இந்த வாக்கிய இந்த நியாய நியாயத்தை வச்சுங்க தான வாக்கிய அரச நிரூபணம் பண்ணணும் பூர்வோத்தர சந்தர்ப்பத்தை உபக்ரமோபசம்ஹாராதி தாத்பரியலிங்கத்தை நாங்கள் ஆலோசனை பண்ணி பார்க்கும்போது இந்த பூர்வ பட்சத்தை சொன்ன அருகம் இந்த இடத்துல கரெக்டான இருக்கு அதாவது பூர்வ பட்சத்துக்கு உபக்ரமாதி தாஸ்பர்யலிங்கங்கள் அனுகூலமாக இருக்கு அப்படி பார்க்கறதுக்கு என்ன ஆகுது அவன் சொல்றபடி அந்த ஆனந்த வயகானு சொல்ற அந்த பதார்த்தம் பரமாத்மா இல்லை பேர ஆத்மான்னு தான் சொல்லணும் அப்ப எது பரமாத்மான்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டா அதுக்கும் ஆசிரியமாக இன்னொரு ஆத்மா சொல்லுது பிரம்மபுத்தின் பிரதிஷ்டா அந்த ஆத்மா ஆனந்தமயும் ஆத்மாவும் ஒண்ணுன்னு சொல்ல முடியும் பிரம்மபுச்சம் பிரதிஷ்டாவும் ஆனந்தமய இல்லை ஆனந்தமய ஆத்மாவுக்கும் பிரதிஷ்டா ஆதாரமாக நிரூபணம் பண்றது பிரம்மான் பிரம்மத்தை நிரூபணம் பண்றது என்ற அந்த பிரம்மம் இருக்கு அந்த பிரம்ம தப்பத்தி தான் ஆனந்தமயம் இந்த அதிகரணத்துல விசாரம் பண்ணுற என்ன ஆகுதுன்னா மதத்துல ஆனந்தமய்கிற வாக்கியத்தை விஷய வாக்கியமாக இருக்குதுண்டு இதுல விசாரம் பண்றா இது வந்து தன்னத்தை சொல்றதா ஜீவனை சொல்றதா வேறெங்க சொல்றதா அப்படின்னு விசாரம் பண்ணி பிரம்மசுதான் சொல்றதுன்னு சொன்னி அதாவது பாஷக்கார சொல்றார் இந்த வாக்கியத்துல விசாரம் பண்றதுக்கு ஒண்ணு ஏன்னா உருவோக்கத்தை ஆலோசனை பண்ணி பார்த்துட்டேங்க இந்த வாக்கியத்தே இன்னும் குறைஞ்சு பார்த்தானே ஆனால் இது பிரம்மம் இல்லேனே தீர்மானம் ஆயிடுறது சந்தேகமே வராது தீர்மானம் ஆயிடுச்சு ஒரு அதிகரணம் சூத்திரக்காரத்தை பண்ணிருக்காரு இதுக்கு என்ன கதி இது என்னதுக்காக வந்ததுன்னு கேள்வி இல்லையா சார் இந்த ஆனந்த மதாதிகரணம் இந்த வாக்கியத்தை விசாரிக்கிறதுக்காக வந்ததாக நினைச்சுப்பாரு பிரம்மபுத்தம் பிரதிஷ்டான ஒரு வாக்கு இங்கேயே இருக்கு அந்த வாக்கியத்தை பத்தி விசாரம் பண்றதுக்காக சரசம் விர்த்தன உடனடியா சொல்லல அந்த வாக்கியத்துக்குதான் இது நினைக்கிறதுங்கிறது நிறைய உற்பத்தி சொல்லுவாங்க பெரிய விசாரமா பல பேரு வியாக்கியானம் வந்துருக்காங்க அது நான் சந்தர்ப்பத்தை சொல்றேன் முதல்ல இங்க விற்பிகாரர் சொன்ன சிந்தாந்தத்துல இயன் ஒரு அஸ்வாரஸ் எண்ணஸ்வாரம் அது எண்ணுருஷன் பாத்தரா இது வந்த அதாவது விர்த்தி சித்தாந்த விஷயத்துல சொல்ல வேண்டிய அம்சம் இருக்கிறது அப்போோ அன்னரமய தன்னரமையோத்தமாணமய தன்யோந்தர மனோமய தன்யோத்தர விஜானமய இது விச்சா மய் பிரவே சதி ஆனந்தமே இவ்மாத் அர்த்தீய மயக்காச்சுஷயா ஆசிரியர் அஞ்சு பயன் அன்னர்சமய அடுத்தது பிராணமய மனோமய விஞ்ஞானமது ஆனந்தமயம் எல்லாம் மயிர் அன்னமயகா பிராணமயகா மதமயகா விஜானமயகா இப்பாரத்தை சொல்றது விகார்த்தம் இந்த ஒரே ஒரு ஆனந்தமய சப்தத்துல மாத்திரம் இந்த மயக்கு விகாரார்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இது மாத்திரம் பிரம்மத்தை சொல்றது ஆனந்தமய சப்தம் அப்படிங்கறத நீங்க என்ன பிரமாணத்தை வச்சுக்கிறது இது விடுறதுக்கு காரணம் தவாகத்துல எப்ராயே சுயதே வச்ச தாதுதான் அவத ஒரு சாதாரண நியாயம் ஒரு லிஸ்ட்ல இத்தனை தூரம் யார் ஒரு எந்த மாதிரி பண்டிதால பண்டித லிஸ்டன்னு சொன்னா அதுல கடைசியிலே இருக்கிறவனும் பண்டிதனாகத்தான் இருக்கணும் அப்படின்னா நமக்கு முதல்ல பிரதீதி ஏற்படுறது இதுக்கு பரவத்தான ஒரு பாகன்காமிச்சு இவன் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா தான் இந்த நியாயத்தை நம்ம இங்க எங்க இது பண்ணலாம் இங்க அஞ்சு அஞ்சுல நாலு மறைப்பிரதேசத்துல சந்தேகம் இல்லை நிகாரத்தை தான் சொல்றது மயற்பத்தம் விளே அப்படிங்கிறது எப்படி வந்தது உங்களுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் விகார்த்தே மய்பிரவாக இந்த மயப் பிரவாகமே விகாரத்தை சொல்ல வந்தது இருக்கு ஆனந்தமயே ஏவா அகஸ்மா காரணமே இல்லாமல் இந்த மயப்பிரச்சயத்துக்கு அரசம் மாத்திரையே அதுக்கு அகஸ்மாத் அர்த்த ஜனதீய நியாயின கதமிக்யா சத்தம் பிரம்ம விஷயம் ஆச்சரியத்தை இந்த ஆனந்தமய சப்தம் பிரம்மத்தை சொல்றது அதுக்கு அவன் சொல்லுவான் நானும் என்ன காரணம் இல்லாமல் ஒரு சமயம் நினைக்காரு எதுக்காக இந்த நிரூபணங்கிறத நாங்க யோசிச்சு பார்க்கணும் பிரம்மவிதாத்மதி படம் பிரம்மத்தை தானே ஆரம்பிச்சிருக்காரு அந்த பிரம்மத்தை தெரிவிக்கிறதுக்காக தானே இவ்வளவு பிரபஞ்சம் அந்தமையன் பிராணமனம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது அந்த மந்திர மந்திர வர்ணத்துல சொல்லப்பட்ட பிரம்மத்தை நிரூபணம் பண்றதுக்காகத்தானே அப்படி இருக்கும் போது இந்த கடைசினி பரியாயத்துல ஆரம்பமே சட்டத்துக்கு மேல இன்னும் ஒரு ஆத்மா சொல்லப்போவதில்லை இடம் கிடைக்கையா என்னன்றது இது கூட பிரம்மத்தை தெரிவிக்கலேன்னு சொன்னாலும் ஆரம்பிச்ச பிரம்மத்தை நிரூபணமே பண்ணாததாக ஆகிடும் இந்த காரணத்தாலதான் கடைசி பரியாயத்தை விட்டுக் கொடுக்க சொல்றேன் இந்த இடத்துல முயற் சப்தம் விகார அரசாக வச்சுக்க கூடாது இந்த படம் பிரம்மக்கு சொல்லியாகணும் வேற வழியே இந்த படம் பிரம்மத்தை சொல்லலைன்னா அப்புறம் ஆரம்பித்த பிரம்மத்துக்கு ஒரு சொல்லவே இல்லாம நிறுவனமே இல்லாமல் போகும் அதனால இதுல பிரம்மபரமாக சொல்லி ஆகணும் பிரம்மபரமாக சொன்னோம்னா விகாரமான மயப்பிரத்தி ஒட்டாது அதனால அர்த்தத்தை மாற்ற வேண்டியிருக்குற அப்படின்னு அவர் சொல்லுவார் பித்திதாரர் மான்வர் பிரம்மாதிகாரா அன்னமயாதீனாமி பிரம்மத்துவ பிரசங்க மந்திர வர்ணத்துல சொல்லப்பட்ட விஷயத்தான் இதை நிரூபணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நியமம் வச்சிருந்தாரு மந்திரவரணத்துல சொல்ல நிரூபணம் பண்றது அண்ணன் வேறு பிரம்மே சொல்லிடும் அண்ணன்மையும் பிராணமையும் எல்லாமே பிராச்சுயாரம்னு சொல்லி அதே பிரம்ம சூதத்தை சொல்றதுன்னு சொல்லலாம் மாசமா பத்திர அப்படியா இருக்கு இதை வச்சிருந்து அப்படியே பஞ்ச பிரம்மம் எல்லாமே பிரம்மம்னு வியாசியானம் பண்ணிருந்தாங்க ஏன் அப்படி சொல்லலையா நீங்க உத்திகார்டு அங்கையும் பிரம்மம் சொல்ல முடியாதுக்கு ஆந்தரமாக சொல்லிடுது அன்னமயம் எடுத்துட்டா சொல்லப்பட்டாங்க தள்ளி விட்டுட்டு அதுக்கு ஆந்தரமாக வேற ஒரு ஆத்மாவை சொல்றது பிராணமயம் சரி பிராணமயத்தை பிரம்மம் சொல்லலாமே என்ன சொல்ல முடியாது அதையும் தள்ளி விட்டுட்டு அது சரி சொல்லிட்டு அதுக்கு தனியாக அந்த ஒரு சொல்றது இப்படி பூர்வபூர்வ அந்த மகற்பிரத்தியான பங்கு அதனுடைய அர்த்தத்தை நிராகரணம் பண்ணி அதுக்கு மேல இன்னொரு ஆத்மாவை தெரிவிக்கிறது ஆனால் ஆனந்தமயத்துல வந்து அதுவே நினைவு இது அப்புறம் அதுக்கு ஆந்தரமா இன்னொரு ஆத்மா சொல்லலை அதனால இங்க தான் கடைசி முடிவு வச்சுக்கணும் அப்படியானால் இந்த அந்திமமான ஆனந்தமயத்தை கிரமமாகத்தான வெற்றி காரணம் இதாக நிரூபணமே சரியா இல்லையே அப்படின்னு ஆஹ் இந்த இடத்துல செஞ்சிக்கிறார் அப்படின் முக்கம் அன்னமாதீனம் அபிரம்ம அது அபிரே தன்ஸ் அன்பன உச்சியமான ஒவ்வொரு அன்னமயம் வீரவேரேக்கே ஆனால் ஆனந்தமயத்து நஷ்டி அன்ப ஆச்சு வீராத்மஸ் அன்வோந்த ஆனந்தமயிற்கு பிரம்ம இது எதா பிரம்ம வச்சுக்கணும்னு கேட்டால் அந்நா பிரகிருதான அப்பிரகிருத்தா பிரசந்தா என்ன ஆகும் பிரம்மத்தை நிரூபணம் பண்றதுன்னு ஆரம்பிச்சா பிரம்மத்தை நிரூபணம் பண்ணல விட்டுட்ட அப்படின்னு ஆரம்ப பிரகிருத்த இந்த ஆனந்தமையும் அன்னமையும் எதுக்காக நிரூபணம் பண்றது தேவையே இல்லாத விஷயத்திரூபணம் பண்ணுங்க எது தேவையோ அதை எது தேவை இல்லையோ அதான் இருக்க முடியுமா விஷயந்த ரெண்டு தோஷம் அதுக்காக ஆனந்தமயத்தை பிரம்மமாக வச்சு முடியும்